ஸ்ரீமேராமாய் நம ஆர் ஆர் எம்பருமானே பாஷண்டமுராஜரூலாசீவிஷுலோகமணிமண்டபாயி ராமோஜே राज़ा, निखिल எதிராஜராஜ அபகபதமான அந்தமோய்டை அதிகபரமே நிலிஜனூர் நஷிதிரோதலோ பரவரமுனோயு திருக்கிணர் காலும் ராகமலர் ஜோதியும் கைரவத்துவர்வாயும் மோனமாகிய வடிவமும் முத்திரை திருக்கையும் ஞாக தேசிகன் சரணதாமரையும் என் விட்டு அகதாவே உல்லாத பல்லவிட பாவிட சபலோகி நிர்வாக கோரகிட்ட நேம கடக்ஷலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியத மங்கள தீபரேகம் ஸ்ரீரங்கராஜ மகிஷியும் ஸ்ரீரங்கராஜ மகிஷின் சுயப்பதியான எம்பெருமான் திருவருளுக்கு பாத்திரமான ஆழ்வார்கள் மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர் இந்த சுயஃப் பதியான என்கிற சொல்லத்தான் எந்த உபன்யாசத்திலும் யாரும் முதலில் பயன்படுத்த வேண்டும் ஒராண் வழியாய் பங்கி மேல பாடம் கேட்கிற ஒரு வாய்ப்பு பெற்ற அடியே முமுக்குப்படி வியாக்கியானத்தை வரியடவே ராகவர வருஷி அடிய ஆச்சாரியன்டி வரதாச்சார சுவாமியினுடைய திருவடி வாரத்தில் கேட்கிற பொழுது இந்திய மாத்திரமே ஒரு பத்து பன்னிரண்டு வகுப்புகள் நடத்தின அத சண்டமாரதம் சுவாமியினுடைய வியாக்கியானத்தை ஒட்டி அது ஏன் இங்க சொல்லுகிறேன் இப்பொழுது என்பது அடியனுடைய ஆச்சாரியன மரித்து அவருடைய அனுமதியை பெற்று மேலே சிலவற்ற உணரத் தொடங்குவர் ஆகையினாலே தான் அந்த ஆச்சாரியன் திருவடி வாரத்தை வந்திக்கிறேன் உலகத்துக்கெல்லாம் ஆச்சாரியனா இருக்கிற ஒரு வக்தி உண்டு என்று சொன்னால் அது பெரிய பிராட்டியாரத்தை பெருமாள் இல்லை புகாராட்டத்தினுடைய சாட்சம் பெரியவாழ் உடைய மார்பல இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாயக் எனவே ஸ்வரூப ரூபக தர்மமாயிருக்கிற அந்த பிரார்த்தியத்தான் ஸ்ரீ என்கிற சொல்லுதார பெரியவர்கள் அழைத்தார்கள் கல்யாண நிதி காரூமா நித்தியாமோதா நிகம வஜசாம் மௌனி மந்த ஆரமாலா சம்பத் திவ்யா மது உஜயனா சனிதத்தாம் சகல புவனா காமதேனு என்று சுவாமி தேசிகன் திருவுருவம் அந்த ஸ்ரீ சமுத இட்டேதான் தொடங்குகிறது பல கிரந்தங்கள் அப்படி தொடங்குகிற ஒரு கிரந்தம் தான் இந்த மூன்றாம் திருவாள் எனவே இந்த மூன்றாம் திருவாய்மையினுடைய சாரார்த்த விஷயம் ஸ்ரீ சப்தார்த்தம் கரியவாசான் பிள்ளையினுடைய உரையில ஆழ்ந்து ஆணங்கால் பயின்று முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகள் முக்குளித்து வந்து புத்த எடுத்துக்கொண்டு வந்து தருகிறேன் எனவே இது ஏனோதானோ என்று தள்ளுகின்ற ஒரு சாமானிய செய்தி அன்று என்னுடைய இந்த பேச்சில கூட ஒரு திருத்தமும் நிறைவும் இருக்க காரணம் இது என்ன செய்யப்படுகிறது என்றால் பதிவு செய்யப்படுகிறது எனவே பதிவு செய்யப்படுகிற எந்த பேச்சிலும் பாங்கு இருக்க வேண்டும் அந்த காரணம் பற்றியேதான் இதை நான் ஒரு உபன்யாசமாக செய்வதை தவிர்த்து ஒரு சிந்தனை கோட்டமாகவே அமைத்துக் கொள்ள ராஜாரின் திருவடியை சந்திக்கிறேன் இந்த மூன்று திருவந்தாதிகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை இதற்கு முன்னாலே ரெண்டு திருவந்தாதிகள் உபன்யாசம் நடந்திருக்கிறது அவர்கள் மூன்றாம் திருவந்தாதியை தொடாமலும் போக முடியாது என்கிறதை நான் புரிந்து கொண்டவன் தான் நானும் கூட அந்த திருவந்தாதிகளுக்கு தொடர்பு காட்டாமல் போகவும் முடியாது இது என்ன காரணம் ஒரு மாம்பழம் வாங்குகிறீர்கள் மாம்பழத்தை சாப்பிடுகிறீர்கள் அது எப்படி இருக்கிறது என்று கேட்டால் ரொம்ப இனிப்பா இருக்கிறது சுவையா இருக்கிறது என்று சொல்லுகிறீ மாம்பழத்தை பிழிந்து எடுத்து ரசமாக கொடுத்தாலும் அது சுவையாக இருக்கும் அதே மாம்பழத்தை துண்டமாக கொடுத்து சதையோடு கொடுத்தாலும் சுவையாக இருக்கும் எனவே மாம்பழத்துக்குள்ள எக்தி தன்மை பொருண்மை அதனுடைய சதைப்பற்றே கொன்று அந்த சதைப்பற்றுக்குள்ளே இருக்கிற இனிமை இந்த இரண்டையும் நாம் சுவைக்கும்படியாக ஒரு ரசம் எனவே மாம்பழ ரசத்தை எடுத்தால் ரசம் கிடைக்கிறது அதை சுவைத்தால் சுவை இருக்கிறது அதை சுட்டமாக்கியால் அதனுடைய கழுப்பு கிடைக்கிறது இதுபோல அமைந்திருக்கிறது இந்த மூன்று திருவந்தாசிகள் மொத்தம் பொய்கறி ஆழ்வாரை மாம்பழ சதை என்றால் அந்த மாம்பழ இனிமை பூத தாழ்வாருடைய பிரபந்தம் அதனுடைய ரசம் கையாழ்வாருடைய மூன்றாம் திருபந்தன் மூவரும் சொன்ன செய்தி ஒன்றுதான் மூவராக சொல்லி இருக்கிறார்கள் இடைகளில் எனவே திருக்கோலூர் இடைகளில அனுபவித்த அனுபவங்களுடைய ஒரு வெளிப்பாடு முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி இந்த மூன்று திருவந்திகளுடைய இயல்பை மனதிற்குள்ளே பதித்துக் கொண்டவர் திருவாரங்களுக்கு அமுதனார் எனவே அவர் இதை தெளிவாக காட்டியிருக்கிறார் நம்முடைய வாழ்வில் இருக்கிற துன்பங்களுக்கு காரணம் குண்டி உடை மண்டலம் குண்டியே உடையே மண்டலம் என்று தெவது இதற்கு காரணம் உடம்பை ஆத்மாவாக எண்ணுவது எனவே உடம்பை ஆத்மாவாக எண்ணுகிற மண்டலத்தோடு சேர்கிற அந்த தன்மை புறையிருள் என்பது இதை வருத்தும் குறையுருள் என்று சொல்லுகிறார் குமுதனார் சம்சார சாகரம் அனந்த கலேசபாதனம் என்று பிரமாணம் அருகாந்தாரே துர்வியாத வியாக்ரீஷனே திருஷாபாதி தேவ பெருமானிடத்தில் விஜய்யாபனம் பண்ணுகின்ற திருக்கட்சி நம்ம இந்த சம்சாரத்தில் இருக்கின்ற இருள் நமக்கு உண்மையான ஞானத்தை கொடுக்காத இருள் அது புறையிருள் நம்முடைய உடம்பையும் வருத்துகிறது ஆத்மாவையும் வருத்துகிறது எனவே வருத்தும் குரலும் இதை மாற்றுவதற்கு பொதுகேற்பிறார் மலையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் கண்ணையும் எடுத்து திரித்து அன்று ஒரு திருவிளக்கை ஏற்றின அந்த தெருவிளக்கு ஐயம் தகடு பக்தி ரூபாபண்ண ஞானம் என்று சொல்லப்படுகிற தெருவிளக்கு அதை நம்முடைய பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிற பொழுது பரபக்தி என்று சொல்லுவார் எனவே அப்படிப்பட்ட அந்த திருவிளக்கு ஏற்றிய பொழுது உரையுருள் போகிறது அப்படி புறையுருள் போன உடனே உடனே எம்பெருமான புரிந்து கொள்ள முடியுமா தேகம் ஆத்மா இல்லை புரிகிறது அது புரிந்தால் போது ஆத்மாவுக்கு சொல்ல உரிமை உண்டு ஆத்மாவுக்கு சுய போம் உண்டு நினைப்பான் எனவே ஆத்மா உடமைப்பட்டது ஒரு உடையவனுடைய பொருள் அந்த உடையவன் யார் என்று பார்க்க வேண்டும் எனவே ஒரு உடையவனுக்கு உடமைப்பட்ட பொருள் என்கிற உணர்வு சேஷத்துவம் அந்த உடையவனுக்கு சிறப்பு செய்ய உரிய ஆன்மா அவனுக்கு ஆட்பட்டு அடிமைப்படுகிறது பாரதந்திரியம் எனவே இந்த உரிமைப்படுவதும் அடிமைப்படுவதும் உங்களுக்கு இவ்வளவு எளிய தமிழில் கொண்டு வருகிற ஒரு ஐம்பது ஆண்டு கால அனுபவத்தில் தான் இதை கொண்டு வர முடியும் எனவே அப்படி அவனுக்கு உரிமைப்படுவதும் அவனுக்கு அடிமைப்படுவதும் ஆகிய அந்த ஜானம் ஆத்ம ஜானம் அது இந்த பக்தி ரூபா பண்ண ஞானத்தால் மாற்றம் வருவதில்லை அது முகிந்து பக்தி ஆதார்தான் ஞானம் கரிந்த நலம் ஆக வேண்டும் ஞானம் கரிந்த நலம் என்றால் பக்தி எனவே கொய்கையாழ்வார் இயற்றிய விளக்கு குறையுரை போக்கி ஞானத்தை உண்டாக்கிற்று ஆனால் பக்தியை வளர்ப்பதற்கு இரண்டாம் அவரான முதல் தாழ்வார் ஒரு அன்பே தகலியாய் ஒரு விளக்கியற்றினார் எனவே இது இதயத்தி இருள் கெடுக்கும் இதயத்தி இருள் கட குறையிருள் மாத்திரம் நம்மை துன்பப்படுத்துவதேன் அகையிருளும் துன்பப்படுத்துகிறேன் அந்த கலனத்தில் உள்ள இருள் மனன் அகம் மலம் ார் நம்மாழ்வார்கள்ருக்கு மனன் அம் மலம் என்று பேசுகிறார் நம்மாழ்வார் முதல் பதிகத்தில் எனவே அந்த கரணத்தில் உள்ள இருளை போக்குவதற்கு பக்தி என்கிற ஒரு விளக்கை ஏற்றி இந்த பூதத்தாழ்வார் ஞானத்தை பிரகாசப்படுத்தினர் ஏழ்வார் இவர்கள் ரெண்டு பேரும் நேற்றிய விளக்குகளில் இருள் போனதை பார்த்து கொளியை கண்டார் அவர் மாத்திரம் காணவில்லை ஆழ்வாரும் முதத்தாழ்வாரும் சேர்ந்துதான் பார்த்திருக்கிறார்கள் எனவே மூவருமே இடைவெளியில ரெண்டு பேர் நெருக்கி பார்த்திருக்கிறார்கள் பெரும்பார் ஒருவர் வந்து நெருக்கிறார் என்று பெரியராஜான் பள்ளிகள் எழுதவில்லை இரண்டு பேர் நெருக்கிறார்கள் என்று எழுதினார் அந்த ரெண்டு பேர்கள் நெருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த மூன்றாம் திருவாய்மதி முதற் பாசுரம் சொல்கிறேன் ஒன்று பிரார்த்தி இன்னொன்று பெருமான் ரெண்டு பேர்கள் நெருக்கிறார்கள் அப்பொழுது இந்த ஞானம் பக்தி இரண்டுமாக சேர்ந்து எம்பெருமானுடைய சாட்சா்காரத்தை இந்த ஆழ்வாரை சேவிக்க பண்ணிற்று எனவே இந்த ஆழ்வார் பெற்றது என்னது என்றால் பிரத்ய சமானக்கார பகவதம் இது நம்மளை ஈட்டில் சொல்கிறார் இது நம்மளை சந்நிதி நம்மள்ளை இல்லை என்று சொன்னால் நமக்கு எதுவுமே இல்லை பெரியவாச்சான் பிள்ளைகளுக்கு எல்லாம் நம்மளை சொன்னதுதான் எனவே நம் பிள்ளை சந்நிதி இப்படிப்பட்ட ஒரு சந்நிதி பாரித்தார் காஞ்சிபுரம் சுவாமி நம்மளேவே தன்னுடைய நாயகனாக வைத்துக் கொண்டு சந்நிதி ஏற்பாடு செய்து ஈட்டு பெருக்கர் போல இந்த உலகெல்லாம் நடமாடி தெரிந்த அபினவ மனவாள மாமுனிகள் அண்ணன் சுவாமியினுடைய திருவடிவாரத்தை கோவில் அண்ணன் மாத்திரம் அல்ல பிரதிபா பயங்கரம் அண்ணன் அவருடைய திருவடிவாரத்தை பற்றி பேசுகிறேன் அவருடைய கிரந்தங்கள் தந்திருக்கின்ற நுட்பங்களை எந்த உபன்யாசிலும் கேட்க முடியாது எனவே இந்த பேயாழ்வாருடைய கிரந்தம் இதை மையமாக கொண்டு வந்தது ஸ்ரீ என்கிற திருமை மையமாக கொண்டு வந்தது சிராரும் மாட திருக்கோவல் உரவர் கரார் கருவுகிலைக்கான புக்கு சிரான் கடனி எப்படி ஒரே கண்டால் நெஞ்சே வந்து இந்த தனியில கூட ஒரு சொல் வைத்திருக்கிறார்கள் கடல் என்ற சொல் எனவே கடல் சொல் மூன்றாம் திருவந்தாதிக்கு முக்கியமான ஒரு விஷயம் மூன்றாம் பெரியவராட்டியாரை சொல்கிறது எம்பெருமான் திருவடியை சொல்லுகிறது இந்த மூன்றாம் திருவந்தாயினுடைய சாரம் என்ன என்கிறத சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் எம்பருமானை காட்டிலும் எம்பருமான் திருவடிகளே பிராப்தியமும் பிராபகமும் ஆகும் எம்பெருமானை விடவும் அவன் திருவடிகளே நமக்கு பாயமும் உபாயமும் ஆகும் அந்த திருவடிகளை அடைய நம்மால் முடியாது அதை காட்டுவிக்கிற பொருட்டகார பூதை காட்சி எனவே எம்பெருமான் திருவடிகளே பிராப்த பிராபகம் பேரும் உபாய உபாயம் அதை காட்டுகிறவள் அது பெரிய பிராட்டியார் ஆகையினால அந்த பெரிய பிராட்டியாரை வந்தித்துத்தான் எம்பெருமான் திருவடுகளை பற்ற முடியும் அதைத்தான் இந்த மூன்றாம் திருவந்தாது நமக்கு தெரிவிக்கிறது எப்படி தெரிவிக்கிறது திருவிழா தொடங்கி திருவிழா முடிக்கிறது திரு என்று தொடங்கி ஏன வரும் திரு என்று முடிகிறது எனவே திருவை கண்டதினாலே அந்த தேனவரும் கூபேல் திருவின் அருளாலே என்ன கிடைத்தது சார்பு கிடைத்தது என்ன சார்பு திருவடி வாரமாக சார்பு கிடைத்தது அது எப்பொழுது கிடைக்கும் திருவடிகளை பற்றி நர்ம நிக்கோஸ்மி சாத்மவேதி ந பக்திமான் சரணவிந்தம் அகிச்சனேன் அந்நகதி சரண்யா பாதமூலம் பிரபஞ்சு என்று இல்லாமையும் ஏழாமையும் அறிவித்து அவன் இடத்திலே நம்முடைய இல்லாமையும் ஏழாமையும் அறிவித்து அவன் திருவடி பற்றியே துணைநாடாக கொண்டு அவன் வேண்டாம் என்றாலும் அவன் திருவடியே பற்றுவது அவனும் பிராட்டியும் குடிலும் அவன் கடல்கள் விடாதே நம்மை காக்கும் என்று லோகாச்சாரியன் முமுட்சு படிகளார் எனவே இது திருவடி என்கிறது குழந்த பிறந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு தாயினுடைய தனம் எப்படி இருக்குமோ அது கண் திறக்காத குழந்தை கூட தாயினுடைய கணத்தை தான் பார்க்கிறது அதுபோல நம்முடைய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எம்பருமான் திருவடியை நாடுனார் எம்பருமான நாடவில்லை என்பதுதான் அருளச் செயலுடைய உயிருநிலை சேற்று என்ன ஒரு சொல்ல நம்மாழ்வார் திரு கமலபாதம் என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றது என்கிறார் திருப்பாடாடுவார் சுயராடு சுடர் அடி என்று தொடங்குகிறார் அம்மாழ்வார் தலைப்புறையும் திருவடி என் தலைமேரே என்று பேசுகிறார் திருமதி ஆழ்வார் எனவே பதமூலம் பிரபஞ்சம் எனவே திருத்தாறுகள் தான் நமக்கு சார்பு இந்த பிரபஞ்சத்தினுடைய சாராம்சம் தொண்ணூத்தி ஒன்பது நூறாவது பாசுரங்கள் நூறு பாசுரமும் சொல்ல வேண்டும் அவசியமே கிடையாது ஒரு இடத்துல சொற்கொழிவு செய்த பொழுது ஒரு பெரிய சுவாமி எழுந்துள்ள இருந்தார் என்னுடைய பரமாச்சாரியர் அப்பொழுது எங்க சுவாமி உபன்யாசம் பண்ணினார் வரலாச்சர் சுவாமி அப்பொழுது உதாரணத்துக்காக கொடுக்கிறேன் இந்த உபன்யாசம் எப்படி என்று கேட்கிற பொழுது இனிமை என்று சொல்லி ஆயில கல்கண்டை போட்டுக் கொண்டார் கடைக்கு போட்டே தெரியலையோ என்று சொல்லிவிட்டார் அதுபோல இந்த நூறு பாசுரத்தையும் ஒவ்வொருவராக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனுடைய உயிரினார் எங்க தெரிந்தால் போதும் யானை என்ன செய்தது நம்பர் ஒன் திருவடியை பற்றுவதற்கு மலரை இடமுடியவில்லையே அவனை அழைத்தது கோதகம் ஒன்று என்று இளைஞர் பொருந்த போது யானு அபயம் என்று அழைத்தது என்று கபல் நாட்டு ஆளுநர் பேசுகிறார் எனவே ஆதி அம்பரமே யானு அபயம் என்று அதை அழைத்தது எனக்கு கதிய இல்லை ஆயிரம் ஆண்டு முயன்றேன் என் முயற்சி தோல்வி என்று ஒப்புக்கொண்டு அவனுடைய அனன்ய கதித்துவம் அனன்ய சரணத்துவம் அனன்யசேஷம் மூன்றை உண்ணப்பித்தது எம் வருமான உடனே அருள் செய்தான் அவன் யார் அட்டபூஜைகளை பெறுவான் தொட்ட வரவேற்றும் தோலாத என்று யார் அட்டபூஜை கரத்தால் குட்டத்து கொள்முதலை சுற்ற குறித்தெடுத்த சத்தரத்தார் தாழ்முதலே நங்கற்கு சார்பு எனவே ரெடி இல்லாமல் கதவியை யானையை காப்பதற்கு வந்த எம்மான் உடைய திருவழி தாழ் அந்த பாதம் அதுதான் நமக்கு சார்பு என்று இந்த கிரந்தத்தினுடைய சாராம்சத்தை அந்த வழியில் காட்டியிருக்கிறார் அவர் எப்படி காட்டினாரோ அது போலவே நம்மாழ்வாரு கூட காட்டுவார் நம்மாழ்வாருடைய பிரபந்தத்தினுடைய உயிர் நாடு எதுபி சரணாகதி புகழ் ஒன்று இல்ல அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேன் புகழ் ஒன்று இல்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேன் இதுதான் நம்மாழ்வார் திருவான்மொழியினுடைய உயிரிலைப்பாட்டு அப்படி அமர்வதற்கு துணை செய்பவெல்லார் அகலக இறையும் என்று சொல்லுகின்ற அலர்மேல் மங்கை எனவே இறையும் அகலே என்கிற அலர்மேல் மங்கை அவருடைய கொள்கைகாலத்தில் தான் நம்மாழ்வார் புகழொன்று இல்லாடியே என்று சொன்னார் எனவே தான் நம்முடைய பெரியவர்கள் திருவாய் மொழியை துவயத்துடைய விவரம் என்று சொன்னார் என்பது பிராட்சியனுடைய பரிந்துரையில பெரும்பாலும் பிரார்த்தியுமாயிருக்கிற இருப்புல திருவடியை பற்றுவது ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்திய ஒரு பிரியாத சர்வபுதாய் உள்ள அந்த நாராயணனை அந்த இணை அடிகளை நான் அடைக்கிறமாக பற்றுகிறேன் இதுதான் பொருள் பொருள தெரிந்து அனுசந்தானம் பண்ணுவோம் நாராயண சரண இரண்டு பாதங்கள் பிரபத்தி சரணம் அதுதான் ஸ்ரீபாத தீர்த்தம் ரெண்டு தடவை ரெண்டு தடவை ஸ்ரீபாத தீர்த்தம் ஏன் என்றால் ஒரு காலையும் அளக்குவது இல்லை ரெண்டு காலையும் சேர்த்து பெருமானையும் பிராட்டி பிரிக்க முடியாது போல புட்பத்தையும் பணத்தையும் போல அதைத்தான் இந்த முதல் பாட்டில் சொல்றேன் இப்ப என்ன பாருங்க நீங்க மூணு பாட்டு போறோம் நமக்கு ஒரு பாட்டு பிறகு தொட்ட வரையட்டும் தோலாத பென்று யார் அந்த பாட்டு பிறகு அந்த சார்வே அந்த கடைசி பாட்டு தேன வரும் பூமேல் திரு இந்த மூன்று தான் மூன்றாம் திருவந்த உயர்நிலை மற்ற விட தொட்டுக்குள்ள வந்த அந்த வியஞ்சனங்கள் அதை சரியா புரிந்து கொள்ளணும் ஒரு ராக பாடு ஒரு நிமிடத்தில் நூலுக்கு இருக்கிற நுட்பம் என்ன என்றால் எம்பருமான திருவடி நாப்பிய பிராபகம் அடைவதற்கு பிரார்த்திய புருஷகாரம் அதைத்தான் திருவாயுமணி சொல்கிறது சார்வே தவ நெறிச்சி தாமோதரன் கால்கள் தாமோதரன் தாள்கள் தவணடிக்கு சார்பு இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் என்ற நம்பிள்ளே பின்னாலே போது உதற்பதிகம் புயர்வர தவணடி என்பது வீடுமின் உற்றம் தாள்கள் புதற் பதிகம் புயரரசுடர் அடி திருவுடைய அடிகள் அது அங்கே வருகிறது தாமோதரன் பத்துடையவர் முதல் மூன்று பதியங்களுடைய ஒரு கருத்து பொழிவு தான் தவணைக்கு தாமோதரன் தாள்கள் என்று நம்முடைய நிர்வாகம் நிர்வாகம் எனவே தாமோதரன் தாள்கள் தவணறி தவணறி என்கிற அந்த இடத்துல நம்மளை உடைய வியாக்கியானம் பச்சிதாபாஷ உரைக்கு போகவே இல்லை எம்பருமானாரை தவிர்த்து இவர் ஒரு புது உரை காண்கிறார் தவநெறி என்பதற்கு தவம் என்ற அட்டாக யோகமான பக்தி என்று பொருள் சொல்லவில்லை என்ன சொல்லுகிறார் குடித்து மூணு நனலை குறிக்கோள் அந்தன்மை தன்னை உழைத்துவிட்டு அந்த அந்த முறையில் கையை பிடிக்காமல் காலை பிடிக்க சொல்கிறார் கையை பிடித்து காரியம் கொள்வது கூடாது காரியம் கொள்வது பிரபத்தி அதை காட்டுகிறது அருளச்சே அருளிச்சேருடைய சாராம்சமே பிரபத்தி குழுவிர் முற்றத்தில் இதை விவரமாக ஆய்வு செய்திருக்கிறார் நம்புள்ளே எனவே சார்வே தவனறிக்கு தாமோதரன் தாழ்வுகள் இந்த தாமோதரன் என்கிற சொல் அது கிருஷ்ணாவதார வைபவம் எனவே கிருஷ்ணன் என்று சொன்னாலே அந்த பிரார்த்தினுடைய மகிமை எனவே அந்த அதிகத்தினுடைய சாரம் பிரபத்தியினுடைய வழிகே திருவடி எனவே திருவடிமே கடகோவன் பாடுகிறது திருவடி புகழ்ச்சி திருவாய் மொழிக்கு இன்னொரு உரை அவர்களுக்கு நம்ப இடத்துல இது திருவடி பிரபாவம் என்றே சொல்லி எனவே இந்த தாள்கள் இந்த மூன்றாம் திருவிந்த கிட்டத்தட்ட பத்திடங்கள் மேல நாட்டியை பார்த்தேன்னு முதல் பாய்ச்சோ அடுத்த பாசுரத்தில் முதல் பாசுரத்தில் பொன்மேதி கண்டேனர் சேர்ந்த ஒளி அருக்க அணியும் கண்டு அப்புறம் அந்த ரெண்டு பேரும் காப்பாற்றுகின்ற அடியாறுகள் தெருக்கிழரும் பொன்னாடி புரிசங்கம் கை கண்டு என் ஆழி வண்ணன்பால் இன்றியும் என்பது முதல் பாசுரம் இதில் எம்பெருமானுடைய பூர்ணமான ஒரு வடிவழகு பெரியாழ்வார் எப்படி பல்லாண்டு பாடுகிற பொழுது அனுபவித்தாரோ அப்படி இதைத் தொடர்ந்துதான் அனுபவித்திருக்கிறார் முதலாழ்வார்கள் மற்றொள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்து அவதரித்தவர்கள் முதல் ஆழ்வார்கள் என்று மாமூரிகள் ஆகையினாலே இவர்களுடைய வாக்குகளை ஒட்டித்தார் மற்றவர்கள் பேசுவார்கள் இவர்கள் யார் செந்தோற்கவிகள் யோகியர் இன்னும் சொல்ல போன இவர்கள் இன்கவி பாடும் பரமர்கள் இப்படி எல்லாம் அடைமொழி தந்திருக்கிறார்கள் அருள்மாரியும் அந்த இரண்டு பேர்களுமே கதியனும் சரி தாரிபாரனும் சரி எனவே முதலாளுவார்கள் மூவர் முன்னூறு பாசுரங்களும் பிரபந்தத்தினுடைய அத்தனை பாசுரங்களுடைய சுருக்கம் என்று கண்டிருக்கிறார் அப்பொழுது வழிமொழிந்திருக்கிறது நீங்கள் மூன்று கிரந்தங்களுக்கும் வியாக்கியானம் செலுத்தால் புரியும் எனவே இது சாதாரண விஷயம் அல்ல எவ்வருமானுடைய திருவடி கடல்கள் சொல்லுகிற பொழுதும் இன்றே கடல் கண்டு கண்ட எனவே இன்றே கடல் கண்டு கண்டதுனால கடலை காண முடிந்தது என்று சேர்க்க வேண்டும் சங்கதி கட்டுற சங்கதிய பார்த்ததுனால சீவன் நாராயண சரணம் பெய்கை ஆழ்வானுடைய பாசுரத்தில் உபய விபூதிவார் பாசுரத்தில் மாதக சப்தமான நாராயண் பேராழ்வார் பாசுரத்தில் ஸ்ரீமத் சப்தம் திருமந்திரத்தில் ஸ்ரீமத் சப்தம் இல்லை மறைந்து கிடக்கிறது ஓம் நமோ நாராயண் என்பதுல ஓம் என்கிற பிரணவத்தில் உக்காரத்துக்குள்ள மறைந்திருக்கிறது இந்த துவயத்தை வைத்துத்தான் அதற்கு விரிவுரை செய்கிறார் உள்ள உலகம் ஒட்டி எனவே ஸ்ரீபத் சப்தத்தினுடைய ஒருமையை துவயம் விவரிக்கிறது நம்முடைய ஆஜாரர்கள் எனவே தான் துவயானுசந்தானமே உத்தேசியம் மாமனிகளுடைய முதடுகளில் துவயமே என்று சொன்னார் போது மற்ற அவர் பிறந்தது என்பார்கள் மற்றர் அவதாரம் நம்பருமான சந்நிலை எடுத்துக்கொண்டு வந்து காட்டினார்கள் உடையவர் பார்க்கிறார் எம்பார் சொல்லுகிறார் இந்த குழந்தையுடைய உதத்தில துயம் பரிணமிக்கிறதே துவயம் தான் இந்த மந்திரங்கள் மூன்றில் முக்கியமானது மந்திரராஜம் மந்திர ரத்னம் சரவம் என்று வைத்தார் எனவே விரிவு திருவாய் மொழி அந்த திருவாயுடைய சுருக்கம் துவய விவரணம் மூன்றாம் திருவள்ளி மூன்றாம் திருவாய்ந்தாது எப்படி சொல்லுகிறேன் என்கிறது கடல் ஸ்ரீமன் என்கிறது திரு கடவுள் நாளாக ஆகப்பட்ட வேற வழி கிடையாது எனவே இப்படி அற்புதமா வந்திருக்கிறது இந்த கிரந்தம் இது எல்லாம் கிரந்தத்து கூட உட்கார்ந்து அதுலேயே மூழ்கி நாம ரொம்ப அனுபவிக்கிறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் வருவது இல்லை எனவே இந்த சீமன் சப்தத்தை திருவில் வைத்து சரண சப்தத்தை கடலில் வைத்து பிரபத்திய என்கிறத சொல்லுிறார் ரொம்ப அற்புதமாக உயிரினி இந்த அதிகாரமே வேண்டாம் உனக்கு பெருமாள் அடைவதற்கு ஞானம் வேண்டாம் பக்தி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்ன இருந்தா போதும் என்று சொல்லுகிற பொழுதும் அதாவது நிலை ஏது கதி என்பது தேவையில்லை அது இல்லாதபடியே நீ அடைய முடியும் என்று இதற்கு நியமனமே இல்லை என்று பேசுகிற பொறுப்பிலை நின்று குளிக்க வேண்டாம் மற்றவர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறபடியாக அப்படி சொல்லுகிற பொழுதும் பொன்னன் கடலே துணை பொது என்ற பொன்னம் கடலே துணை என்பது அந்த பாசுகம் எனவே பொது நின்ற பொன்னல் துணை ஆகிற பொழுது அது எல்லோருக்கும் பொதுவானது அதிகார நியமம் இல்லை எதுவும் வேண்டியது அவனை பற்றுவதற்கு வேற எதுவும் தேவையில்லை அது நன்றி ரொம்ப அருமையான பாசன அதற்கு கூட போறேன் உலகத்தில் பேசுறோம் அப்படி நடந்து இப்படி நடந்து நான் கீழ கொடுத்துட்டேன் இது அப்படியாயிடு இது வரலையே இது கிடைக்குதே என்று நாம் சொல்கிறோமே அது இது செய்து என்று நீங்கள் பேசுகிறீர்களே இனி வேண்டுமே வேண்டாம் பொது என்ற பொன்னம் கடல் கண்மீன் குழுமீன் அது உங்களுடைய முன்வினை பயனை கரவு செய்த அவன் தான் நமக்கு அரணாவான் ஆகையினாலே அவன்தான் எதியான் என்று சொல்லி பத்து இடங்களில் கடல் கடல் இணையடி இணையடி என்றே பேசுகிற பத்து இடங்களில் பட்டியல் தேவையில்லை எனவே இதனுடைய சாரணத்தை என்ன எவரும் அவனுடைய திருப்பாதத்தை நாம் பற்றிவிட்டால் அவனுடைய திருமுடி சேவை தேவையில்லை அவருடைய கிருபையே அந்த பாதத்தில் ஓடி ஒரு அதற்கு துணை செய்பவள் பெரிய பிராட்டியார் என்கிறதுதான் இந்த கிரந்தம் என்கிற பொழுது அந்த பெரிய பிராட்டியார பார்த்தேன் பெரியவா தமிழர் என்ன எழுதுகிறார் பெரிய பிராட்டி எழுதுறார் தர்மத்தை கண்டேன் தர்மத்தை கட்டு தர்மம்னா அறமுன்னு பொருள் நிரூபக தர்மம் எவ்வளவு இருக்கான்னு தெரியணும்னா பிராட்சி இருக்கா தெரிஞ்சாதான் புரியும் என்கிற இடத்துல உன்னுடைய அந்த ஒரு பாதம் பட்டதுனால எங்கநாதா அவள் மார்பு இருக்கிறதுனால அந்த பாதம் பட்டு தொகைத்ததுனால உனக்கு மார்பல ஒரு தொட ஏற்பட்டது அத வைத்து வேதாந்தம் என்ன முடிவு செய்கிறது வெங்கநாதன் பரதெய்வு வேதாந்தாக தத்துவ நெங்கநாயகனுடைய பாதரேகை பட்டதுனால வெங்கநாதனுக்கு வாழ்க்கை எனவே அதுதான் ஆழ்வானும் கூடயா எனவே ரங்கநாதனுடைய வாழ்ச்சிக்கு இருப்புக்கு காரணம் ரங்கநாயகிஷர் கூட நாயகி கேட்ட பேசியிருக்கிறார் ரெங்கநாயகி சமேத நீ இருப்பது நான் தான் ரங்கநாத என்று சொல்லுகிறார் தம்முடைய கீர்த்தனை இது லோகத்துக்காக சொன்ன எனவே ஒரு பூ என்று சொன்னால் அதற்கு மனம் பூ என்பது எனவே பிரபை பிரபாவான் பிரபாவான் என்பான் பிரபை பிராப்டி எனவே பிராப்டி இல்லாத பொழுது பெருவான் திளறுகிறான் அது சூர்கனகையும் ராவணனும் படும்படியாகிவிடும் ஆனால் பிராட்டி இருக்கிற பொழுது தாகாசுரன் வாழ்க்கை பெற்றது போல சுக்ரீவன் வாழ்க்கை பெற்றது போல அந்த பிராட்டியை முன்னிட்டுக் கொண்டு வந்த பீஷன் வாட்சி பெற்றது போல எனவே புருஷகார பூஜையாக அவள் பிராப்தியத்தை காட்டுவதற்கு பிராப்தியாகவும் இருக்கிறார் அவன் பிராப்தியம் இருக்கிறார் நம்மை பொறுத்தவரையில அவள் நமக்கு சுயாசனம் வாகனம்மா வேகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன் மோசி பிரம்மேசாதி சுரபுரிதாசீக ி செல கையெழு போடுற பவரப்பட்டானி பிரார்த்திக்குத்தான் ஒருபாடு செக்கட்டான் குடும்பம் பிரார்த்தி கையெழுத்தாசம் விஷயத்துல சொன்ன எனவே இந்த ஸ்லோகம் சத்துஸ்லோகி அழ வந்தது நான்கு பெரிய ஸ்லோகங்கள் இதற்கு வியாக்கியான ரெண்டு பேரும் பண்ணி இருக்கிற அந்த வியாக்கியான சாவரசியத்தை வியாக்கியான சாவரஸ்யத்தை கடற்பங்கா சுவாமியும் சுவாமியும் ஒருவிடராக கண்டு உபதேசித்தார்கள் அதை கேட்கிற பாக்கியம் என்பதுனாலே எனக்கு ஓரளவு அடிய சிறிய ஜானத்தில் ஆனாலும் சொல்ல எனவே இது சாதாரண விஷயம் இல்லை அனன்யாரகம் என்கிற உகாரம் அகாரத்தையும் மகாரத்தையும் நிலைப்படுத்துவது அகாரவாக்கிய சப்தனான எம்பருமார் மகார சப்தமான சேதனன் ரெண்டு பேர்களை நிலைப்படுத்த ஒரு பதம் எழுத்து உட்கார் அனன்யார்க்கம் எனவே எம்மருமானுக்கு அனன்யாரம் நமக்கும் அனன்யாரம் எனவே பிராட்டியினுடைய சந்நிதியாலே தாகம் வாழ்த்து பெற்று லோகாச்சாரியர்களுடைய அந்த ஒவ்வொரு சோடிகைக்கும் ஒவ்வொரு கோடி ரூபாய் கொடுக்கணும் அதை அனுபவிச்சு கொடுத்தோம் எனவே இப்படிப்பட்ட தடம் இல்லையா அதற்குள்ளே எவ்வளவு நீர் தோறும் பரந்துடன் பரந்த நிலவி கரந்தொரும் இடம் நிகழ் பொருள் தொரும் கரஞ்சி பரந்துடன் இவைுண்ட இதத்தான் சீபாட்சி மாக்கிறார் இந்த பத்து பாட்டு சீவாட்சி மாக்கிறார் என்றுவிழா சர்வத்தில் கொடுத்திருக்கிறது திரும்ப திரும்ப ஏன் சொல்லுகிறேன் மந்திரம் எத்திரே என்ன கோபையே குரு பிரகாசன் தீபா என்பதுனால குருநாதர்கள் எனவே என்ன என்னுடைய என்று சொன்னால் பெரிய கடலை பார்க்கிற பொழுது அந்த கடலை அப்படியே பார்க்கிறோம் அதற்குள்ளே இருக்கிற முத்து மாணிக்கம் பவளம் அலை நுரை சங்கு எல்லாம் தெரியணும் அது வீரமாயகமாக இருக்கிறேன் எம்பெருமார் அப்படியே பார்த்தார் அது கிட்டது சமான மான போகும் அதை பார்க்கிற பொழுது ஒன்னே கண்டேன் கை கண்டு எங்க என் ஆதி ஒன்பது சமுதிரம்முதிரம்முதிர வண்ணம்முதரத்துக்குள்ள எ ஒவும்ழிவன்பதுனால அது காலமேகம் காலதாமரை நலமுனை வயல் திருமோகோர் காலமேகம் அது கசரவன் பெற்ற மரகதம் அனைத்திடம் அந்த காலமேகன் அந்த ஒரு பெரிய சாகரம் அந்த சாகரத்துக்குள்ள இதை பார்த்த சமுத்திர மகரம் பண்ணின வழியே வந்தாள் பிராட்டி அவளை பார்த்தேன் என்று அந்த பிராட்டி சேவையை முதல்ல சொன்னான் பிறகு பொன்மேனி கண்டீன் பொன்மேனி என்பது பிராட்டியினுடைய மேனியா நம்பர் மேனியா கேள்வி பொன்மேனி என்பது கிரண்ய வர்ணா ஹரிணி என்கிறது ஸ்ரீஸ்தவம் அவன் யாரே கிரண்ய கரு்பன் தேகத்தில் எவ்வொருமான கிரண்ய வர்ணமாக சொல்லியிருக்கு அவனுடைய மீசை இரண்யமாக இருக்கும் எனவே இந்த ஒரு வாசகத்தை வைத்துக் கொண்டு திவ்ய மங்களம் கிரகத்தில் இந்த தங்க மயமானால் ஒரு ஒளி இருக்கும் என்று எம்பருமானால் வேதா சங்கிரகத்தை அருதிபரேஷன் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டிய கடப்பாடு உண்டு வி கிரகம் விக்கிரகம் என்ற சொல்லை நாம் பைத்து பார்க்கக்கூடாது ஐடல் என்பது உருவம் ஒரு சிலை சிலையும் விக்கிரகம் தான் விக்கிரகம் என்ற வடமொழி சொல்லு இந்த ஒரு ஐடல் என்ற பொருள் இல்லை வடமொழியினுடைய அறிவு கேம் விக்கிரகப்படுத்துவார்கள் சொற்களை எனவே திவ்ய மந்திர என்று சொல்ல ஒரு பெரிய தத்துவம் இருக்கிறது பொருண்மை கட்டிப்போம் என்று சொன்னால் பானை அர்த்தம் கெடக்கோம் அதனுடைய பொருள் பானையை பார்க்காமல அந்த பொருண்மையை மனதை வைத்துக் கொண்டு பான மாதிரி இருக்கு அப்ப பானையினுடைய தன்மையை தன்னுடைய மனதை உருவம் கொண்டு வருகிறார் அதுக்கு மெதுவா சொல்றேன் கொண்டு சொல்றேன் கடற்பதால அதை பிரிக்க முடியாது திருமேனி திவ்யமங்கலம் என்று சொல்லுகிற பொழுது அது கார்கடைந்த அது செந்நிறம் அது வெள்ள நிறம் பசுமை நான்கு இடங்களுக்கு நான்கு விதமாய் என்று ஆழ்வார் பேசுவார் திருமங்க திருமணி எனவே அந்த விக்கிரகம் திவ்ய மங்கள விக்கிரகம் அதைத்தான் சுவாமி எம்பருமானால் வேதாசகரத்தை குறிப்பிடுகிற திவ்ய மங்கள விக்கிரகம் என்கிறது ஆங்கிலத்தை சொன்ன அதை ஒரு ஆப்செக்டா கொண்டு வருகிற பொழுது நம்முடைய கோவிலில் எம்பருமான சேவைக்கிறோம் நெஞ்சினார் இணைப்பார் யவனாகும் அவன் நிகழ்கடல் மண்ணே தமிழை இதற்கு சாரமாக வியாக்கானம் பண்ணியிருக்கிறார் எனவே தவறு உகந்தது எவ்வருவம் அவ்வுருவம் தானே சொபாவக எச் சொபாவா தாதி ஆழ்வார் எனவே இதற்காக குறிப்பிட இந்த அருக்கிறம் என்கிற பொழுதும் இது பிராட்சியினுடைய மேனி மாற்றவில்லை பெருமாள் மேலையும் கூட அப்ப பெரும்பாலும் பிராட்டி சேர்ந்திருக்கிற இருந்திருக்கிற இருப்புக்கு அறுக்க நானே இடம் அப்ப என்ன அர்த்தம் சூரியனுக்கு எப்படி அந்த ஒளி உண்டோ அது போல சூரியன் பிராட்டி ஒளி எம்பருவான் கூ பிராட்டி பணம் இந்த நுட்பம் சொன்னது அதாவது புத்தையும் பணத்தையும் பிரபாவது திரும்ப திரும்ப வருகிறேன் நடத்தா திருவந்தன் எனவே இந்த அருக்கன் அணிநிலமும் கண்டேன் அருக்க என்று சொல்ல சொல்லி இருக்கிறார் ஒவ்வொன்று அருக்க சூரியன் இல்லை அருணன் என்று பெயர் அருணன் வேற ஆதித்யன் வேற தினகரன் வேற திவாகரன் வேற தினமணி வேற சூரியன் வேற சொல்ல பழைங்க எனவே ஒரு அப்பொழுது கிளம்புகின்ற பொறியை கதிரவன் குண திசை சிகரம் வந்து அணிந்தான் என்ற வாசுரத்தில் அருக்க அணிதிரத்தை குறிப்பிடுகிற அடிப்படையார்கள் எனவே ாட்டியினுடைய ஒரு குணத்தாலே பெருமாள் நிறம் பெறுகிறான் பிராட்டியினுடைய குணத்தாலே பெருமாள் நிறம் எப்படி அந்த கரியகோல திருமேனியுடைய பெருமாள் இவள் யாரு சிவந்தனரை உடையவன் இந்த சிவந்தனருடைய இந்த பிராட்டியினுடைய நிறம் பெருமான் கண்ணுக்குள்ள சிவப்பாகி புண்டனிய காட்சனாகி பெருமானுடைய கண் சிவப்பாக இருப்பது அழகான சிவப்பு எனவே கோல மலர்ப்பாவை கண்பாகிய கண்ணன் என்கிற பாசுரம் அதற்கு முன்னாருடைய பாசுரங்கள் பலங்களே செய்ய போல தடம் கண்ணன் யாருக்கு செய்யோல திறம்பிக்கு அருக்க பிராட்டியும் பெரும்பாலும் சேர்ந்து ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்தவுடனே ஆழ்வார் பயப்படுற பெருமாறு காட்சி கொடுத்தாரே திரு உண்மேனி கண்டேன் சிகளும் மருத்தன் அருகும் கண்டேன் என்னாகுமோ என்னாகுமோ என்று வயிறு பிடிக்கிறார் இந்த பாசுரத்தை பல்லாண்டு பாடுகிறார் பொங்கு பரிவாரி செருக்கம் பொன்னா அடிக்கண்டு குறிச்சங்கம் கை கண்டு இந்த பிரார்த்தியோடு சேர்ந்திருக்கிறார் எவரும் சேமிக்கிற பொழுது அவனுடைய பக்க சேனாதிபதிகளாக இருக்கின்ற பாஞ்சசன்யா ஆழ்வானையும் சக்கர சாழ்வானையும் எழுதியிருக்கிறார் இந்த பெருமாளுக்கு குராட்டிக்கும் ஏதாவது வந்துவிடுவோம் என்று அஞ்சுகின்றவர்கள் சுதர்சன ஆழ்வானும் பாஞ்சசன்யா ஆழ்வானும் எனவே சுதர்சன ஆழ்வானும் பாஞ்சசன்யா ஆழ்வானும் மான அழகுக்கு காவலுக்கு இருக்கிறார்கள் அந்த காவலையும் பார்க்கிறார் ஆமா எப்படி போவார் பொருமா நீழ்வொழை ஆழி சங்கத்தோடு பொறுமா நீழ் பொழை ஆழி சங்கத்தோடு நம்மாழ்வாத்திரு சங்கும் சக்கரமும் மேல கரும்பு கடம்பிட்டு கேள்வி அதாவது சுயக்கிரமா நூறு பாசுரம் இருக்கு அவ்வளவு சமுத்திரமா அதுக்குள்ளதான் போக வேண்டாம் இந்த முக்கியமான ஒரு ஜீவாசு உயிர் நிலை அதை பார்த்தோம் நிபிர்ந்த அக்கருமாணிக்கம் ஒரு மாணிக் குரலாகி நிபுர்ந்த அக்கருமாணிக்கம் சன்னிவேஷம் எது என்கிறார் நம்மளை பாமனாய் வந்தவன் மாறினார் மேல போய்விட்டார் அவருடைய திருமுடி மேல போய் கொண்டே இருக்கிறது அதை சேவிக்க முடியல பகுதிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள் சண்டை போடுறதுக்கு சக்கர தாழ்வார் எப்படி இவருக்கு இடம் கொடுக்கலாமா பெருமாறோடு லாபம் போவோம் மேல என்று அவர் திருமொடி மேல போகிற பொழுது அவர் தோடில உள்ள சக்கரை தாழ்வானும் சங்காழ்வார் நீர் போட்டு தான் போகலாமா நானும் காப்பாற்ற மாட்டேன்னா என்று பல்லாண்டு பாட போட்டி வந்துடும் நாருக்குள்ள போட்டி வந்துருத்தோ சக்கர தாழ்வான சங்காழ்வான கொருமா நீர்வடை ரெண்டு பேரும் போரிடுறோம் நம்ம சொல்ற மாயால போரிடுறான் சக்கர தாழ்வார் சொல்ற ஒரு பெருங்கிருஷி உடைந்து மேலே கதிரபோரும் புறம் தொடவி அப்பால் அகப்படுத்த எண்ண மதுரை புறையும் திருவடி என் தலைமையில் திருவடிதான் தலைமையில திருவடி தலைமையிலும் யோகம் இல்லை அந்த மகாபலி பெற்ற யோகத்தை தாங்கள் பெறவில்லையே என்று வயிறு படித்தார்கள் ஆகுவார்கள் எனவே உலகம் மதியம் பாத பங்கும் அதுதான் கடல் அதற்கு வழி திரு எனவே பொறுப்பான இந்த மேல போனது அத்தானிய பரிசங்கை என்கிறார் யாரே நம்மளை நம்மளை சொல்லாதது இல்லை பங்கி மேட பங்கி மேல ஒரு ஏழு வருடம் திருவாயு சொல்றேன் ஒரு மகாபாரியத்தை பார்த்தா புரியும் எனவேதான் இந்த அறுக்க அணியம் கண்டு செருக்கிணரும் கொண்டாடி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் அது என்ன பண்ணும் சங்கு புரி சங்கம் ஊருக்கெல்லாம் சொல்லுமா பெருமாள் காமாத்துறேன் காமாத்துறேன் இதெல்லாம் என்னாடி மன்னன்பால் என்று கண்டேன் என்று பகவானுடைய சாட்சா அப்படியே அனுபவிக்கிறார் முதல் பாசுரத்தை நாட்டியோட சர்வபுதூரமா இந்த ஒரு பாசுரம் நாலாயிரம் பிரபஞ்சத்துக்கும் ஒரு உயிர்நிலைப் பாய் என்கிற பெரியவாசன் அனுபவித்தார் எழுதுகிறார் கடலை முந்தூர்ப்பு பின்னால் இது கண்டேன் அது கண்டேன் என்று சொல்லுவா போல என்று பேசவே இப்படிப்பட்ட எருமான் அவனை அடைவது அவன் எப்படிப்பட்டவன் என்கிறது எம்பெருமாறுு ஸ்வரூபத்தை ரூபத்தை குணத்தை இவ்வளவு அனுபவிக்கிறாய் இரண்டாவது பாசுரத்திலிருந்து எட்டாவது பாசுரம் வரைக்கும் எம்பருமானுடைய ரூபம் அடிவண்ணம் தாமரை படி வண்ணம் முடிவண்ணம் அழகு எனவே பார்வண்ணம் திருமேனி கையு வாயு கமல வண்ணம் தேர்வண்ணம் எங்க சொல்ல பெம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்ற பாசுரத்தில் பெரியவாச்சான் பிள்ளை எழுதுகிற பொழுது ஆழ்வார்களுக்கு முதல் லோக்கு நோக்குமான் வடிவழகு அப்புறம் தான் குணம் அப்புறம் தான் சொல் எனவே இவரும் கூட எடுத்த எடுப்பு நாலாவல் பாட்டு ஆறாவது பாட்டு எண்ணிக்கை ஞாபகம் இல்லை அடிவண்ணம் தாமரை பாசுரத்தில் சொல்லுகிற அவனுடைய திரு பாதம் தாமரை திருமேனி அது கால் கடல் சமுத்திரம் போன்றது முடிவண்ணம் சூரியனை போன்றது என்று அடிவண்ணம் குடி வண்ணம் அந்த பாசுரத்தில் ஒவ்வொன்றா ஒப்பிச்சுட்டு போகக்கூடாது அனுபவம் தான் முக்கியம் இந்த பாசுரங்களுக்கு எல்லாம் அடிநிலை அனுபவ பரிவாகும் அனுபவ பரிவாதம் தான் அடியில் எனவே எவருமானுடைய திருப்பாத அழகு அவனுடைய திருவுந்தி அழகு அவனுடைய திருமூடி அழகு மூன்றையும் பத்து பாசுரங்களில் அமலநாதிபிரோழினார் யாரே திருப்பான பத்து பாசுரம் அந்த பத்து பாசுரமும் இந்த ஒரு பாசுரத்தினுடைய விரிவுரம் அவண்ணம் தாமரை படிவண்ணம்டிவண்ணம்ையோன் கொளிய மகுதே கொண்ட அழகு என்று அழகை வியக்கிற பெயாறுவார் அவருடைய அடிவண்ணம் தாமரை பிறகு படிவண்ணம் அது கடல் போன்ற நீள நிறம் முடி முடிவண்ணம் சூரியனை திருவாய் மொழியினுடைய முடிச்சோதி பதிகம் விளக்குவது அதுதான் குடிச்சோதியாய் உனது முகச்சோதி வளர்ந்ததுவோ படிச்சோதி நினை தாமர கலந்ததுவோ படிச்சோதி ஆணையுடன் பல்கலனான் பைமுன் கடிச்சோதி கலந்ததுவோ திருவாரே கட்டுரையும் எனவே சர்வாங்க சுந்தரம் எதிர ஈடுபட்ட நம்மாழ்வார் என்ன சொல்லுகிறார் இந்த அடிஜோதி படிச்சோதி குடிஜோதி இங்க அதுதான் அடிவண்ணம் படிவண்ணம் குடி வண்ணம் என்று பேசுகிறார் இப்படி இந்த எம்பெருமானுடைய அழகையும் மரணிக்கிறார் அவருடைய அனுபவத்தில் பரிவாகத்தில் ஆழ்வார்கள் ரொம்ப சொல்லே போகலாம் கொஞ்சம் சுவையா இருக்கணும் சும்மா கண்டதெல்லாம் வேதாந்தமா சொன்னா நமக்கு எடுபடாது இந்த கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபடாத ஆழ்வார்கள் யாருமே கிடையாது எத்திரமுகர்களோடு இணைந்திருந்து இயங்கிய எழிவே என்று தொடக்கத்திலேயே நம்ம ஆழ்வார் கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் முழுதும் வெண்ணை அடைந்து தொட்டுண்ணும் உகிலிடம் சிறிதாக வரை கை என்று குரசை அனுபவம் ஆறாத வெண்ணை விழுங்கி என்று பதினெட்டு வரியில யாரு திருமங்கே அனுபவம் இப்படி இந்த வெண்ணை தேடி உண்ட அந்த கதை கண்ணித் தாம்புக்கு ஆட்பட்ட கதை அதை நினைத்து பார்க்கிறார் கையாள்வர் அவர் சொல்ல உனக்கு ரொம்ப பசியாகுமா ரொம்ப பசிய கிருஷ்ணா உன் வயிற்றுக்கு என்ன போட்டாலும் எதை சாப்பிட்டாலும் நமக்கு கண்டபாடமா பாசுரங்க புரிஞ்சிருந்தா ரொம்ப எளிமையா மனதை போட்டுடும் ஆறா வயிற்றா அடங்க பிடிச்சேங்க என்று ஒரு இடத்துல பேசுவார்கள் எனவே இந்த ஆகாத வயிறு உலகத்தை பூரையும் கொழைய காலத்தில் வச்சாச்சு வைத்துக் கொண்டு அப்பவும் வயிறு நிரம்பலை அப்படிப்பட்ட வயிறு இந்த வயிற்றுல இவ்வளவு சாப்பிட்டோம் உனக்கு வயிறு பசி நிரம்பலையா என்ன சாப்பிட்டி சாப்பிட்டது மண்ணை உண்டு மண்ணை முதல்ல சாப்பிட்டேன் குழந்தையார்கள் பசி அந்த திங்கிறதுக்கு மருந்து எனவே வெண்ணெய் என்கிற ஒரு ஒன்றிணைட்டு அந்த மண்ணை நீக்குகிறாள் என்பது திருவருத்த பாட்டினுடைய ஒரு சாராம்சம் எனவே அந்த யசோதை எவருமான என்ன பண்ணினாள் பயிற்சி கட்டினாள் உடலில சுற்றினால் எனவே நாமோதர் என்று பெயர் பெற்ற அப்படிப்பட்ட அந்த எவருமான் மன்ன உண்டா முதல்ல பிறகு பேச்சு முறை உண்டால் பேச்சு முலையையும் உண்டாள் மண்ணையும் உண்டா இது பெரிய தத்துவம் தான் வைக்கிறார் சோபதேசத்தை அரே அப்பள்ள பேச்சு முறை என்கிற பொழுது அது விரதத்துவம் பெம்பருமா இருக்கு இது நன்றென்றோ தீரென்றோ கிடையாது பேச்சு முலையோடு உயிர் சகம் உண்டாம் திருமங்க பேச்சு முலையோடு பற்ற வாங்கி உண்டாவாங்க மதுரை வணங்குவது எனவே பேச்சு உரையூர் அவருடைய ஆத்மாவை அவகாரம் பண்ணினார் ஆகர்ஷணம் பண்ணினார் எனவே கிருஷ்ணன் கிருஷ்ணன் என்கிற சொல்லுக்கு பல தாதுக்கள் அந்த மூலச்சொல்லுக்கு கிருஷி என்கிற மூல சொல் பண்றது இப்படி பலவற்றை அனுபவித்திருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் எனவே பூதனினுடைய உயிரை வாங்கியது கூட அவள் தன்னுடைய ஆத்மாவை கண்ணுடையது என்று நினைத்தால் எவருமான் கண்ணுடையது என்று கோபியமாக கொண்டான் நஞ்சை அமுதாக்கினான் எனவே மண்ணை உண்டு மண் உண்டு பேச்சு உலை உண்டு மாற்றாதால் வெண்ணை ஒழுங்க அதான் வெண்ணையை ஒழுங்கின உடனே வெகுன ஆய்ச்சி தண்ணீர் கயிற்றால் கட்ட கட்டு இருந்த கண்ணிற்றால் கட்ட தான் கட்டு வரிதான் மற்றைய ஆழ்வார்களுக்கு விரிவுக்கு எடுத்துக் கொடுத்தவர் நம்மாழ்வாருக்கோ புலச்சேரோ பெரியாழ்வாருக்கோ திருவங்கி ஆழ்வார் மதுரை ஆழ்வார்கள் கண்ணிக்குறி கயிற்றால் அவன் கட்டுப்படி என்று பேசுவதாக திருமஞ்சி ஆழ்வார் இருக்கிறார் ஒரு பொண்ணம் இன்னொரு பொண்ணம் பேசுவதாக இவ்வளவு ஆழமானது எனவே அந்த எம்பருமான் கிருஷ்ணாவதாரத்தில் இப்படி பேச்சியினுடைய முலை உண்டவன் ஆட்சியினுடைய மத்துக்கும் ஆகப்பட்டான் ஆட்சியின் மத்துக்கு அம்மானே நீ உடைந்தாயே என்று அடைந்தது அரவணை மேல் பிறகு ஐவர்காய் என்று மிளைந்தது போர் பிறகு உடைந்ததுவும் ஆய்ச்சிக்காய் வாக்கு அதாவது நம்பர் ஒன் எல்லோருக்கும் அனுபவ பொருளா ஆகிறான் ஆளு தேடின் கொள்றான் அது ஏன் என்று கேட்கிறார் எம்மா இருக்கு உடம்புக்கு கஷ்டமா இருக்கு அதுக்கு மெச்சுரை அதுக்காக என்று ஆழ்வார்கள் பல இடங்கள் சொல்லுவார்கள் இடத்துல இந்த அடைந்தது எது அரவணைந்தேன் என்கிற இடத்துல ஆதிஜாடனுக்கு ரொம்ப ஒரு தாபம் இருந்து பெ கட்டிக்க முடியலையே அப்புறம் என்ன பண்றது என்று ரொம்ப தவிச்சான் அதுக்காக பெருமாள் என்ன பண்ணினார் என் உடம்பை தரையின்றான் தவப்படாதான் அவள் கட்டிக்கட்டும் நான் உண்மையப்படுத்துகிறேன் அப்ப எனக்கு நீடுவோம் சென்றால் புறையாம் பெய்ய பாஸ்வர்டு கூட குல்குமானையாம் என்கிற இடத்திலேயும் இந்த நுட்பத்தை காட்டுகிறார் பெரியள் நிலமாமல் என்ன வார்த்தை சொல்லும் கேட்கிறார் தொலைவில் பெரிய பிராட்டியார் கோபி பிராட்டியார் மூணு பேரை விட்டுட்டு திருத்த ஒரு பிராட்டி எடுக்கிறார் அது யாரும் பதாங்குஷன் மேலானவள் என்பது யார் பேச்சு எனவே திரு தொலைவிலி மங்கள பாசுரம் இந்த மூணு பிராட்டியும் சாப்பிடற பாசுரம் பிள்ளைகள் நிலமகள் எனவே அதுபோல இருக்கிற ஒரு இடம் எனவே கோக்கியோஸ்துவாக தன்னை ஆக்கிக் கொள்கிறார் கோக பொருளாகவே தன்னை விநியோகப்படுத்துகிறார் என்பது அடைந்தது அரவணை மேல் என்று காட்டுகிறார் பிரியவாச்சாரம் அப்படிதான் நினைக்க வேண்டாம் தன் உடம்பையே கொடுப்பான் பாரத யுத்தம் வந்தது அந்த யுத்தத்தில் உடம்பையே கொடுத்தான் எப்படி சேவை யாரு நம்ம ஊர்ல பாட்சி பெருமாள் உற்சவ மூச்சி ஒரு முழு பாருங்கள் முகத்துலதான் ஒரே தழும்பு எனவே துரியோகாத போட்ட தழுப்பு உடம்புல அப்படி பாரத போர்ல ாய் தன் உடம்பையை கொடுத்தான்னுக்கு படுத்துக் கொள்வதற்கு இயல்பாக தனக்கு ஆக்கிக்கொண்டு மோகப்பொருளானான் அவர்களுக்கு வெற்றிக்கு உடம்பை கொடுத்தும் அவன் அப்பொழுதும் தன்னை கொடுத்தான் பிறகு ஆட்சி அசோதை அவருடைய மத்துக்கு பயப்பட்ட அதுக்கு உடைந்தான் என்று அனுபவிக்கிறார் இப்படி அவதார வைபவம் பிறகு அச்சையில் பெருமாள் சேமிக்கிற போது திருப்பதிகள் பத்து திருப்பதிகளுக்கு மேல சொல்லுகின்றார் விண்ணகரம் வெக்கா விருது வேங்கடம் குடந்தை வேளுக்கை திருவரங்கம் செங்கோட்டி இப்படி பத்து திருப்பதிகளை வரிசைப்படுத்துகிற திருவேங்கடம் ஒரு ஐந்தாறு காசுரங்கள் அச்சாவதாரத்தில் பழுகு மத வேளமா இயற்கை வந்து அதையெல்லாம் கொடுக்கிறார் அதெல்லாம் ஒரு புறம் இருக்கிறது எனவே பெருந்த பொழுனாய் இருக்கின்றார் கவிலக்கணத்துக்கு சேர வர்ணனைகளையும் காட்டியிருக்கிறார் உதகியலுக்கு சேர போமானங்களை கொடுத்திருக்கிறார் ஆத்மீர்வுக்கு சேர உண்மைகளையும் தந்திருக்கிறார் இப்படி தந்து என்ன சொல்லுகின்றார் கடைசியில நமக்கு சார்பு திருமாமகள் அவளுடைய பரிந்துரை நமக்கு இருந்தால் எம்பருமானுடைய திருவடி வாரத்தை நாம் அடைய முடியும் ஆகவே அவருடைய சார்பு அந்த கோள் முதலை துஞ்ச அங்கே அவன் வந்தானே அவனுடைய பாதம் தான் நமக்கு சார்பு எனவே அப்படிப்பட்ட சார்பு அது சக்கரத்தான் அவன் முயங்குகின்ற ஆசைப்படுகின்ற மேன் மேல் அமர்கின்ற பூமகளான அந்த தெருமைகள் நமக்கு துணை செய்வாள் என்று முடிக்கிறார் என்று தொடங்கி திரு என்று முடித்து கடலான பாதத்தை பிடித்து பிரபத்தி மார்க்கத்தையே நமக்கு வழியாக காட்டியிருக்கின்ற எனவே சரணாகதியான பிரபத்தியே நமக்கு ஓய்வுக்கு உபாதம் அந்த சரணாகதிக்கு நமக்கு பற்றுக்கோடாயிருக்கிற ஒரு பொருள் எம்பெருமான் திருப்பாதம் அந்த பாதத்தை காத்துவிக்கின்றவன் மலர் மங்கையான திருமாமகள் எனவே பெரியவராட்சியார் புருஷகாரமாக எம்பெருமான் திருவடிவனை பிராப்தியமாகவும் பிரபவமாக கொண்டு உய்வடைவோம் என்பதே மூன்றாம் திருவத்தாட்சியின் சாராம்சம் என்று சொல்லி சுருக்கமான் ஒரு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் பேசியிருக்கிறேன் அந்த அளவில் உடல்நிலை இளம் தராதனால சாரமாக அசாரங்களை விட்டு சாரதமமாகவே சிலவற்றை கொடுக்கும்படியான ஞானத்தை தந்த ஆச்சாரியர்கள் திருவடி வாரத்தில் வந்தித்து வாய்ப்பு தந்த அருணிகள அரங்கத்தாருக்கும் அன்பருக்கும் திரைக்கதைகள் தெரிவித்து எல்லோருடைய திருவடி விண்ணப்பித்துர சி நந்த நந்த சுந்தரியதாயை நிச்ச மங்களம்ஜாவ முனி மகாத்மனை ஸ்ரீரங்க வாசினி பூயா நிச்சய நிச்சயமங்கலம்